ஐயா முதல் டவுட்டு வந்து நம்மளோடைய இதில் படி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தின்படி சொன்ன நாம் நாம் புரிஞ்சுக்கிட்டது வந்து மூடாக்கு போடுறதுங்கிற ஒரு முறை தன் நீரை வந்து ஆவியாக்கிறத குறைக்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா இடங்கள்லேயும் போட்டு வச்சுட்டோம்னா அந்த நீர் ஆவியாகுறதில் குறைஞ்சிரும் அதனால் மண் புழுக்கையெல்லாம் நிறையா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மண்ணை அது வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மழை பெய்யும்போது அந்த தண்ணி பூரா வந்து அதில் இறங்கி நல்ல ஒரு நீர் உறவையை உருவாக்குங்கிறது சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம தென்னை மண் தொப்புக்கு இந்த குழி எடுத்து செய்யறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த குழி எடுத்ததுனால என்ன ஆகணும்னா அங்கே இருக்கிற சூடெல்லாம் போயிடுது அந்த குழிக்குள்ள நம்ம தண்ணி விடும் அந்த தண்ணி வந்து அதனுடைய நீர் உள்ள மண்ணுக்குள்ள பூந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் பாக்கி உள்ள இடங்கள் காய்ந்துருக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து மூணாக்கு போடணுமா வேண்டாமா அப்ப நீங்க சொல்றீங்க நல்லா காய்ஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து ந நீரை உட்கொள்ளக்கூடிய தகுந்த மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ அந்த இடங்கள் வந்து காயறதுக்கு நாம் வந்து மூடாக்கை எடுத்து விடணுமா இல்லை மூடாக்க போடணுமா